நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் உங்கள் தினமூறு திகழ்த்து என்ன இரவு தூங்குமுன் மூன்று பேரிச்சம்பழம் ஒரு கப் பால் ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சு இந்த கலவைய தினம் பருகி வந்தால் உடல் கருமை நிறம் மாறி மினுமினுப்பாக திகழும் அது மட்டும் இல்லைங்க இந்த கலவைய பருகிட்டு வரதுனால ரத்த ஓட்டம் சீராகும் உடல்ல எங்கயாவது சுருக்கம் இருந்தாலும் அது மறைஞ்சிடும் உடலுக்கு பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் தோளின் நிறம் மாறி உடல் பொலிவாக திகழும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க